பதினோரா கௌடபாதாச்சாரியார் ஆத்மீக்கத்துவம் அல்லது பிரம்ம சத்யம் அப்படிங்கிற விஷயத்தை விளம்பராக இந்த கருத்துக்களை எல்லாம் உபதேசிக்க ஆரம்பித்திருக்கிறார் நமக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் எப்பவும் மனசில் தெளிவாக இருக்கணும் இல்லாட்டி இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறபோது இது ரொம்ப என்னமோ ரொம்ப அக்காடமிக்காக இருக்கிற மாதிரி தோணும் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு பரம புருஷார்த்தம் மோக்ஷம் அந்த மோட்சத் மோட்சம் இல்லைங்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் சாதாரணமாக ஆரம்பிக்கிறப்போது எப்படி ஆரம்பிக்கணும் பரம புருஷார்த்தம் நமக்கு அர்த்தம் இல்லை காமம் இல்லை தர்மமும் கூட கிடையாது பரம நமக்கு மோக்ஷந்தான் அந்த மோக்த்துக்கு சாதனம் ஆத்ம ஜானம் அந்த ஆத்ம ஜானத்துக்கு பிரமாணம் உபநிஷத் ஆனால் உபனிஷத்துலேருந்து நம்ம அந்த ஆத்ம ஜியானத்தை பெறும் பொழுது அந்த உபனிஷத்தில் வந்து ஜீவபேத வாக்கியங்களும் இருக்குது ஜீவ அபேத வாக்கியங்களும் இருக்குது எந்த வாக்கியத்துக்கு நாம் பிராமணிய புத்தி கொடுக்கறது இது கேள்வி ஆ வேதத்தில் ஜீவபேத வாக்கியங்களும் இருக்குது உபனிஷத்தில் ஜீவ அபேத வாக்கியங்களும் இருக்குது எந்த வாக்கியம் நமக்கு பிரமாணம் அட்டா அபேத வாக்கியம் தான் நமக்கு பரமபுருஷார்த்தமான மோக்ஷத்துக்கு மோக்த்துக்கான ஞானத்தை கொடுக்கறதுக்கு பிரமாணம் அபேத வாக்கியம் தான் அப்பத வாக்கிய வாக்கியத்தோட நிலை என்னன்னு பேத வாக்கியம் வந்து இருக்கிறத ஒத்துக்கிறதுக்காக அனுபவாதம் அனுபவத்தை முதல்ல ஏற்றுக்கொள்கிறது அனுபவத்தை முதலில் ஏற்றுக்கொண்டு அனுபவத்தை ஒழுங்காக புரிந்து கொள்வதற்கு வகை செய்கிறது அனுபவத்திலேயே நமக்கு தெளிவு இருக்கா இல்லை அனுபவத்திலேயே நிறைய குழப்பம் இருக்கே ஆக அந்த அனுபவத்தையே ஒழுங்குபடுத்துறது பிறகு என்ன சொல்லுகிறது இந்த அனுபவமும் உண்மை கிடையாது அப்படி சொல்லி அபேத ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக அதன் மூலமாக மோட்சத்தை கொடுக்கறது அப்போ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் பரம புருஷார்த்தகா மோக்ஷா மோக்ஷாதனம் ஆத்மஜானம் கீதம் ஆத்ம அது சொல்லணும் ஆத்மஜானம்னு சொல்லிட்டா கூட போகிறோம் அப்புறம் ஆத்மஜானம் கதம் உதயத்தின்னா உபனிஷத் பிரமாணத்வாரா உதய்த்தி உபனிஷத் பிரமாணத்தினால்தான் ஆத்ம ஜியானம் ஏற்படுறது சரி உபநிஷத்தில் பிரமா உபனிஷத் பிரமாணத்தில் எப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் இருக்குது உபனிஷத்தெல்லாம் முழுக்க முழுக்க என்ன ரூபம் சப்த ரூபம் அந்த சப்த ரூபங்களில் எப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் இருக்கு பேத சப்தங்களும் இருக்கு அபேத சப்தங்களும் இருக்கு எந்த சப்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது பிராமணியம் கொடுக்கறது பிராமணிய புத்தி கொடுக்கறதுன்னா நீ மோக் பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு வேண்டிய ஜானத்தை நீ அடையணும்னு சொன்னால் அபேத ஜானம்தான் ஆத்ம அபேத ஜஞானம்தான் சர்வாத்ம ஏகத்வானந்தான் ஏகத்துவ அல்லது சர்வாத்மத்வ அப்படி சொல்கிறது விட ஏகத்வானம் சங்கராச்சாரியார் தான் சமயக் தர்சனம் கிரர் பேத தரிசனம்லாம் மித்யா தர்சனம் கிரர் ரெண்டு தரிசனம் பிரிச்சுக்கிறார் சம்யக்தர்சனம் மித்யா தரிசனம் மித்யா தரிசனம்னா வள்ளுவருடைய பாஷையில் சொன்னோம்னா பொய் அப்புறம் மெய்யுணர்தல் சம்யக்தர்சனம் மெய்யுணர்தல் சம்யக் தரிசனம் பொய்யுணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு இது மித்யா தரிசனம் எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது சம்யக்தரிசனம் ஆ ரெண்டு பொருளை வச்சுட்டே சொல்லிடலாம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் இது மித்யா தரிசனம் அப்புறம் எப்பொருள் எத்தன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது வந்து சத்திய தரிசனம் அதனாலதான் இந்த மாதிரி விசாரம் பண்ண வேண்டும் சரி அபேதம் பிரமாணமா பேதம் பிரமாணமாங்கறதை எப்படி நிரூபணம் பண்றதுன்னா விசாரத்வாரா விசாரத்துக்கு என்னெல்லாம் வேணும் யுக்தி வேணும் யுக்தியோட சகாயத்தை வாக்கியங்களுடைய வாக்கியங்கள்லாம் எப்படி போகிறதுன்னு பார்க்கணும் அந்த வாக்கியங்களுடைய ஆடரை பார்க்கணும் இது இந்த மாதிரி விஷயங்களையே பேசுகிற மற்ற ஸ்ருதி வாக்கியங்களையும் பார்க்கணும் உபனிஷத்து நிறைய உபனிஷத்து இருக்குது ஒரு உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரத்திலையும் மற்ற உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரத்திலையும் ஒற்றுமையாக இருக்கிற அம்சம் என்ன வேற்றுமையாக இருக்கிற அம்சம் என்ன அப்போ உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பரம தாத்யம் என்ன இந்த சர்வ வேதாந்த சித்தாந்தசார சங்கிரகம் ரொம்ப அழகாக சொல்வது வேதாந்தத்தில் லட்சியம் என்ன விஷயம் என்ன அசிய கலம்பர சொன்னே அதை பார்த்துகின்றே இருந்தேன் அசியாக அனர்த்தேதோ பிரகாணா சர்வே வேதாந்தரே எதாச்ச அயம் அர்த்த சர்வேதாந்த சமன்வய சோம்ீரமீமா எல்லாம் ப்ரமசூத்தின இன்ட்ரட்ஷன் அது மனசில் வச்சுன்னு சொல்லறேன் அஹ உப்பா நமக்கு புடி புடிப் அதுல சந்தேகம் இருந்த என்ன பண்ணணும் எசய வச்சார்கத்த வித்தவிய ஜிஜாசோராத்ம எங்கே சந்தேகம் இருக்கோ அங்கே விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணால் கிளாரிட்டி தெளிவு கிடைக்க போகிறது அப்போ எல்லாம் இந்த சர்வ வேதாந்த சித்தாந்தசார சின்னேன்னே அதில் ரொம்ப அழகாக சொல்லிருக்கு வேதாந்தத்துக்கு விஷயம் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் என்ன விஷயா சுத்த சைதன்யம் ஜீவ பிரம்ம ஐக்கிய லக்ஷணம் எத்தைவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்தானாம் வேவேதாந்தா சமன்வய எத்தவசியத்தை தத்து ஜீவிர ஐக்கியலட்சணம் சுத்தச்சைதம் வேதாந்தசாஸ்திர விஷய வேதாந்தசாஸ்திரத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா பியூர் கான்ஷியஸ்னஸ் சொல்லிடுச்சு அவ்வளோதான் பியூர் கான்ஷியஸ்னஸ் அதுதான் வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் அதை பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம் சுத்தச்சைத்தம் அது எப்படிப்பட்டது ஜீவ பிரம்ம ஐக்கிய லட்சண ரூபமானது இது எங்கே சொல்லியிருக்கு சர்வ வேதாந்தேஷு சமன்வய ரூபேண உத்தம் எல்லா வேதாந்தத்திலேயும் சமயக் அன்வேதி தத்துவ சமன்வயா தத்துவ சமன்வயா சாஸ்திரயோனித்வா தத்துவ சமன்வயா சாஸ்திர பிரமாணத்தில் அது சமன்வயமாக இருக்குன்னு பிரம்மசூத்திரம் முதல் நாலு சூத்திரம் இதுக்காகவே இருக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும் பிரம்மன் கிட்டிருந்து தான் இந்த ஜெகத்து வந்திருக்கு அந்த பிரம்மனை பற்றி சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த சாஸ்திரம் சமன்வயமாக பிரம்மனை பற்றி சொல்லியிருக்கு முதல் சதுசூத்திரியில் இது முடிஞ்சு போயிடுது அப்போ எதுக்கு இதை திரும்ப இங்கே எல்லாம் சொல்ல நம்ம படிக்கிறத பார்த்தா எண்ணத்துக்கு இப்படி போட்டு சுவாமிஜி மூணு க்ளாஸை வச்சு இங்கே கஷ்டப்படுத்துகிறாரு நினைக்கக்கூடாது நான் முதலே சொல்லிருக்கேன் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கேன் இது இப்படித்தான் இருக்கும் தூங்குறதுன்னா தூங்கிக்கலாம் இங்கே பரவாயில்ல தூங்கிறதுக்காக ஒரு அவகாசம் கிடைச்சது ஆக சமாதிக்கு போகிறதுனா சமாதிக்கு போகலாம் இதை படித்து இல்லை புரியலையேன்னு சொல்லி குழப்பின்னு இருக்கலாம் பரவாயில்ல கண்டிப்பாக தெளிவு வரும் இல்லாட்டி இருக்கவே இருக்குது புரியாமல் போய்ட்டு போகிறது என்னத்துக்கு இது புரியலன்னா பெண்ணு ஆயிடுச்சு எத்தனையோ விஷயம் வாழ்க்கையில் புரியல அது இதுவும் ஒன்றும் புரியல அப்படைசியா நம்ம பார்த்தோம் என்னன்னா ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுன்னு சொன்னார் இதுவரைக்கும் அனுமான பிரமாணத்தை தர்க்கத்தை வச்சுக்கொண்டு அதாவது ஸ்ருதியில சொல்லுற வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான தர்க்கத்தை வச்சு ஒரே எக்ஸாம்பிள் இந்த ஆகாஷ திருஷ்டாந்தம் அப்புறம் கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்வப்ன திருஷ்டாந்தம் இந்த ஆகாச திருஷ்டாந்தம் ஸ்வப்ன திருஷ்டாந்தம்ங்கிற இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தை வச்சு யுக்தி பூர்வகமாக இந்த ஏகத்துவத்தை ஜீவைக்கத்துவம் ஜீவைகத்துவம் என்ன ஆத்மீகத்வம் ஆத்மகத்துவம் நிரூபித்தம் சங்கராச்சாரிய கட்சோபனிஷத்தில் சொல்கிறார் கடைசியில் ஒரு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தில் வியாக்கியானம் பண்ணுற போது இந்த அடிக்கடி நான் சொல்றது உண்டு மாத பித்ரு சஹசிரேப்யோபி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் அப்படின்னு சொல்றாரு ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவுக்கு சமானம் இல்லை வேதத்தை மாத பித்ரு சஹசிரேப்யோப்பி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்ம ஏகத்துவம் சாந்த தர்பை ஆதரணீயம் இது வாக்கியார்த்தா அது கடைசியில் ஒரு மந்திரம் இருக்குது யசோதக்கே யசோதக்கே பர்வத்தேஷு விர்டம் மிதாவத்தின்னு ஒரு மந்திரம் வரும் இல்லை நான் பார்க்கறதே பார்த்து வேத அதெல்லாம் பார்த்தேன்னு ஆடாயிருக்கு மந்திரம் எல்லாம் மறந்துருக்கு ஒரு தூரம் பார்த்தா வந்துடும் ஏவம் பவத் ஆத்மா பவதி கௌதம அப்படின்னு என்ன இவர் சொல்வார் அந்த வாக்கியம் ஏவம் ஆத்மா பவதி கௌதம் அந்த வாக் அந்த வாக்கியத்துக்கு தான் சங்கராச்சாரியருடைய வியாக்கியான அது அதனால ஞாபர் அந்த மந்திரத்துக்கு வியாக்கியான் ஆத்மா பவதி கௌதமா ஆத்மா இயக்கம்ங்கிறத யமதர்மராஜா சொல்லிக் கொடுப்பார் அது சொல்லிக் கொடுக்குறத அந்த வாக்கியத்துக்கு சங்கராச்சாரியர் கமெண்ட் எழுதுகிறப்போ இப்படி சொல்லுவார் அந்த வார்த்தையை பார்த்து அவர் ஒரே ஆனந்தம் அதனால் அவர் சொல்லுவார் மா பித்ரு சகசரேப்போபி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஹிதைஷி அம்மாவும் அப்பாவும் குழந்தைக்கு ஹிதத்தை தான் விரும்புவார்கள் வேதம் அது வந்து எத்தனை அம்மா அப்பாவுக்கு சமானோங்கிறது ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் வேதத்தினால் உபதேசிக்கப்பட்ட ஆத்ம ஏகத்துவம் எல்லா ஆத்மாவும் ஒன்று தாங்கிற விஷயத்தை சாந்த தர்பை இந்த தர்ப்பம் அடங்கியவர்கள் தர்ப்பம்னா என்ன இந்த செருக்கு அடங்கியவர்கள் இதெல்லாம் வேற வேறேன்னு சொல்றானே அவனை திட்டுற திட்டுறதுன்னா என்ன சாந்த தர்பைகி மனம் அடங்கியவர்கள் ஆணவம் அடங்கிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வேற்றுமைப்படுத்துபவர்கள் ஆணவம் கொண்டவர்கள் ஜீவபேத ஆத்மபேதம் பேசுகிறவனுக்கெல்லாம் அகங்காரம் இருக்குங்கிறார் அகங்காரம் இருக்கு ஆத்மபேதம் சொல்லாதவனுக்கு அகங்காரம் இல்லை அது சொல்கிற வார்த்தையே அந்த வார்த்தையே சாந்தமாக இருக்கு சாந்த தர்பைகி ஆதரணியம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்திற்கு இந்த மந்திரத்திற்கு பொருள் இது வாக்கியார்த்த அப்போது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த ஏக்கத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக யுத்தியெல்லாம் முடிச்சுட்டார் இப்போ உபனேஷத்தை பிரமாணத்தை கொண்டாம் ஆத்மா ஆனா ஆத் ஜீவனே நிவீவனேத்து ஜீவரூப்பேண பாத்தி நூதா ஜீவஹா ஆஹ யம் பிரகா சம் பிரகாசித ஆகாசம் எப்படி நம்மால் விளக்கப்பட்டதோ மூன்றாவது ஸ்லோகத்தில் இருந்து அது மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் இதில் ஒன்று பண்ணணும் இவர் வந்து ஜீவ நிஷேதம் ஜீவத்துவ நிஷேதம் பண்ணுற போதே ஜகத்வ நிஷேதத்தையும் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும் அந்யோந்தர ஆத்மா பிராணமயான்னு சொல்கிற போது என்னச்சு அன்னமய பிரபஞ்ச அன்னமய பிரபஞ்சன அன்னமயமிஷய அன்னமய பிரபஞ்சமித் பேர் மிவனய பண்ணு அதே மாதிரி பிராணமயே பிராண பிரபஞ்ச நிஷேதா அதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் நீங்கள் இல்லாட்டி கஷ்டம் ஏதமன்னாத்மான உபசங்கிரமிய ஏதம் பிராணமயமாத்மான ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய உபசங்கிரம்யான அர்த்தம் எல்லாத்தையும் விட்டு அது நிச்சயமிச்சான் தள்ளி ஒதுக்கி தள்ளி பொய்யென்று ஒதுக்கி தள்ளி அப்படின்னு அர்த்தம் ஏதம் வியமுனமயிரம்த்லோக்கோத் அது கிராமவல்மதிருகுவலம் ஆனந்தமயமுமியோகாண்டியுரன் இமான் லோகான் காமாநி விரும்பியதை பெற்று ஏற்றுக்கொண்டு விரும்பிய வடிவங்களை தரித்து கொண்டு அதாவது விதி நிஷேதங்களை கடந்தவனாய் அப்படின்னு ஜாக்கிரதையாக புரிஞ்சு கொடுக்கு காமரூப்பனு சஞ்சரன் ஏதத் சாமகாயம் நாஸ்தே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த உடம்பு மனசு புத்தி அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமயத்திலிருந்து பஞ்சானோகம் ரெண்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன் பஞ்சாபிகோஷா தன்ஷேத அவதி சாட்சிபோதே போதரூப்போ விசிஷியத்தை தான் அந்த ஸ்லோகத்தில் விவேக சூடாமணி அப்போது இது வந்து என்ன பரஹா ஆத்மா அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணும் எல்லாம் பஞ்ச கோஷ நிஷேதா அதுக்கு தகுந்த பிரபஞ்சத்தையும் நிஷேதம் பண்ணு ஸ்தூல சரீர நிஷேதா ஸ்தூல பிரபஞ்ச நிஷேதா அதே மாதிரி சூக்ஷ்ம பிரபஞ்ச சூக்மசரீர நிஷேதா சூக்ம பிரபஞ்ச நிஷேத காரணசரீர நிஷேத காரணப்பிரபஞ்ச நிஷேத அதுக்குதான் அத்தியாரோப அபவாதம் படிக்கிறோம் அத்தியாரோப அபவாதாபியான் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை அத்தியாரோப அபவாதத்தினால நிஷ்பிரபஞ்சமான பிரம்மன் புரிய வைக்கப்படுகிறார் அத்தியாரோபத்தினால தான் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வேந்திரிய குணாபாசம் அத்தியாரோபம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அபவாதம் அசக்தம் சர்வபிருவ சர்வபிருக்குங்கிறது அத்தியாரோபம் அசக்தம்ங்கிறது அபவாதம் கற்பனை வந்தவாறு காட்டினோ பாட்டு காண்பதெல்லாம் பொய்யே சொற்பணம் போல் என்று நினைப்பவன் ஞானி நீங்க பார்த்துங்க இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் கார்கைக்கு போகல இனி அடுத்த கோட்டேஷனுக்கு போற இது எல்லாத்துக்கும் ஸ்ருதி பலம் இருக்கு நான் ஏதோ சும்மா யுக்தினால சித்தாந்தம் பண்றேன்னு நினைக்காத நீங்க தான் துவைத வாக்கியங்களை வச்சுக்கிண்டு யுக்தியை யுக்தியும் வச்சுக்கிண்டு அதை சித்தாந்தம் பண்ணுகிறீர்கள் ஆகையினால உபனிஷத்துடைய பரமதாத்மரையும் நானும் நான் சொன்ன விஷயத்துக்கு ஸ்ருதியோட பலத்தை காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒன்று ஒன்றா காட்டுறார் இனி அடுத்தது பிருகதாரண்ய ஸ்ருதியை கோட் பண்ண போகிறார் இப்போ சொன்னது என்னது தைத்திரியக்க ஸ்ருதி துவாரா என்னது ஜீவபிரம்ம ஐக்கியம் ஆத்மைகத்துவ நிரூபணம் ஆத்மை கத்வ நிரூபணம் ஆர் ஜீவ ஐக்கியம் உபதேசிக்கப்படுது இனி ஸ்லோகத்தை படிக்கலாம் காரிக்க DVAYOR DVAYOR MADHUJJJANE PARAM BRAHMHA PRAKASITAM PRUTHIVYA MUDAR CHAIVA YATHAKASHA PRAKASITAH DVAYOR DVAYOR MADHUJJANE PARAM BRAHMHA PRAKASITAM பிர இது ஒரு கொட்டேஷன் வருது மது பிராமணம்னே பேர் கிருகதாரண்யத்தில் ஒரு போர்ஷன் அது வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது பிராமணம் அதில் மொத்த மந்திரங்கள் மொத்த மந்திரங்கள் பத்தொம்பது ரொம்ப அற்புதமாக பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து கடைசியில் ஒரு ஒரு மந்திரம் கிட்டத்தட்ட பதினாலு மந்திரங்களில் கடைசி வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதம் சர்வம் இதம் அமிர்தம் இதம் பிரம்ம இதம் சர்வம் யோஜமாத்மா இதம் அமிர்தம் இதம் பிரம்ம இதற்கு சர்வம் அப்படின்னு பதினாலு மந்திரங்களில் திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை அபியாசங்கிற வார்த்தையே சொல்லணும் ஏன்னா அபியாசம் வந்து தாத்ய நிர்ணயத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முறைகள்லாம் இருக்குது எது தாத்பரியம் புரிஞ்சுக்கணும்னா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கு கடைசியில் என்ன சொல்லியிருக்கு உபக்கிரம உபசம்ஹாரா மீமாம்சா விதி மீமாசா ஸ்வரூபம் சாஸ்திர மீமாம்சா ஸ்வரூபம் சாஸ்திரத்தை எப்படி மீமாசை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கு மு என்ன சொல்லியிருக்கு எந்த கருத்தை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு வற்புறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அபியாசம் பண்ணப்பட்டிருக்கு எந்த ஒரு கருத்தானது மற்ற எதுலையும் தெரிஞ்சுக்க முடியாத அபூர்வமான விஷயமாக இருக்குது உபனிஷத்துல அபூர்வம் வந்து அத்வைத்தம் தான் அபூர்வமா அபூர்வம் எந்த கருத்து இகழப்பட்டிருக்கிறதோ அது தாற்பயம் அல்ல எந்த கருத்து புகழப்பட்டிருக்கிறதோ அதுதான் தாத்பரியம் அப்புறம் எந்தி எந்த ஒரு கருத்தை புரிய வைக்கிறதுக்காக எந்த யுக்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தாத்யத்தை சொல்லுவோம் உபக்கிரமோபசம் அபியாசோபூர்வதாபலம் அர்த்தவாதோபத்திங்க தாற்பய நிர்ணயே ஒரு சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றால் அதனுடைய உபக்கிரமம் என்ன தொடக்கம் என்ன முடிவு என்ன அப்புறம் வந்து அந்த கருத்து எந்த கருத்து அடிக்கடி சொல்லப்படுகிறது அடிக்கடி சொல்லப்படுகின்ற கருத்து என்ன ரிப்பீட்டேஷன் அது என்ன அதுக்கு பிறகு அந்த அந்த கருத்து அப்படி ஒன்று அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அபூர்வம் என்ன அந்த எந்த கருத்து அதில் சிறப்பாக அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கும் அது ஆச்சரியம் எல்லாம் இருக்கேன் இது அபூர்வத்தை சொல்கிறது ஸ்துதியும் ஆச்சு அது அபூர்வத்தையும் அது இருக்கிற விஷயமே அபூர்வமாக இருக்கு அப்புறம் அதனுடைய அர்த்தவாதம் புகழ்ந்து பேசுறது எது ப எது எது கூடாது அதை நிந்தித்து பேசுறது நிந்தார்த்தவாதா ஸ்துத்தியர்த்தவாதா அப்புறம் உபபத்தி லாஜிக் சொல்வது எந்த கருத்தை நிரூபிக்கிறதுக்காக லாஜிக் சொல்லப்படுறது வாச்சாரம் பணம் விகாரோ நாமதேஜம் வர்த்திகேத்தேவ சத்தியம் இப்படி எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சு கொண்டு தான் சாஸ்திரத்தில் அது பேர் மீமாசா விதி மீமாம்சா ரூலது ஹவு டு அனாலிசிஸ் இப்படி இருந்தால் தான் இது வா இது வந்து அது நாலெட்ஜை கொடுக்கும் அது பிரமாணமாகும் அப்போ நமக்கு ப்ரமா வரும் பிரமா வந்தால் தான் பிரமையெல்லாம் போகும் இப்படி சொல்லணும் பிரமா வந்தால் தான் பிரம போகும் அஹம் அகம் பரிச்சின்னஹா அகம் அபூர்ணகா அப்படிங்கிற அந்த பிரம போகணும்னா பிரமா வரணும் பிரமா வரணும்னா பிரமாண மீமாசை பண்ணணும் பிரமாணத்தை மீமாச பண்ணால் ப்ராப்பர் பிரமா கிடைக்கும் அந்த ப்ராப்பர் பிரமா வந்தால் பிரமா போயிடும் பிரமா போயிட்டால் என்னென்ன பிரம்மைவ பகுதி பார்க்க ஏதோ சும்மா இது என்ன வரும் ஏதாவது பண்ணால் வரும் ஆக பிரமா வந்தால் பிரமா போகும் பிரமா போயிட்டா என்னா பிரம்மனு ஆயிடுவான் ஆகா பிரம்மஸ்வரூபமாக தன்னை புரிஞ்சிக்கணும்னா பிரமா போகணும் பிரமா போகணும்னா இவனுக்கு பிரமா வரணும் இல்லை இந்த பதங்களை பா இது பா பாலைன்னா போச்சு எல்லாம் ஒரு பிரமா அப்படின்னு எழுதிடுவான் பிரமான்னா ஞானமா இல்லை சன் மயக்கமாக என்ன சொல்கிறது பிறமை தமிழ் அது எழுதிரு சௌரியம் சொன்ன பிரமா அப்படின்னு சொன்னா பிரமா அது நம்ம போட்டுக்கணும் அப்புறம் போட்டால் பிரம்மா இல்லடி பிரம்ம அப்படின்னு எழுதிட்டோம் சும்மா ஜோக்கா இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயம் பிருத்திவி சர்வேஷாம் பூதானாம் மத்வசை பிருத்திவி சர்வாணி பூதானி மதுயய்ச்சாயமாம் ப்றிவியம் தேஜோமயோமய்புருஷாச்சாயம் அதாத்மரீர்த்தேஜோமோமய்புருஷ அயமேவ சயோயமாத்மா ஆத்தமிரேதம் தர்வம்சர்வம் அப்படி பதினாலு தரவு வருணத்துக்கு மதுபிராமணம்னு பேர் இப்போ அதை எடுத்துன்னு ஒரு பேசுகிறார் அதில் ஏகத்துவம் சொல்லியிருக்குன்னு சொல்லி தைத்திரியோபனிஷத்தை வச்சுன்னு சொல்லியாச்சு இப்போ சொல்வது என்னது பிருகதாரண்ய கோ உபனிஷத் அதில் ரெண்டாவது அத்தியாயம் அஞ்சாவது பிராமணம் மொத்த மந்திரம் எவ்வளவு பத்தொன்பது மந்திரம் அற்புதமான பிராமணம் இந்த பிராமணத்தில் என்ன சொல்றது துவயோ துவயோர் ஜானே அப்படின்னு சொல்கிறார் துவயோர் துவயோர் மது ஜானே மது ஜானம்னா மது மதுவை மது மூலமாக மது ஜானங்கிறது மது பிராமணேன்னு அர்த்தம் இங்கே ஜானேன்னு சொன்னால் மது பிராமணே பிராமணம்னால் என்ன கூழல் போட்டு குடும்ப வச்ச ஆள் இல்லை பிராமணன்னா இந்த இடத்துல பிராமணம்னால் இங்கே செக்ஷன் பிரிவு அப்படின்னு அர்த்தம் பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிற பாகம்தான் அதுவும் பிராமணம் வேதத்திலே வந்து தைத்திரிய எஜுர் பிராமணம் யாக காரியங்கள்லே பிராமணுன்னு சொல்கிறோம் அது அத்தியாயத்துக்கு பேர் வைக்கிறது அப்படின்னா செக்ஷனுக்கெல்லாம் அப்படி பேர் வைப்பாங்க பிராமணம் சர்க்கம் அத்தியாயம் ஸ்கந்தம் என்னெல்லாமும் பேரெலாம் மாறி மாறி இருக்கும் இப்போ கட்டோபரிஷத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா முதல் அத்தியாயம் முதல் வள்ளி முண்டக்கோபுரிஷத்தை எடுத்து பார்த்தா பிரதம முண்டக்கே பிரதமா கண்டகா அப்படி பண்ணுறோம் கேனோபுரிஷத்தில் பிரதம கண்டஹா தித்திய கண்டகா அப்படி இருக்குது ஒரு ஒரு உபநிஷத்துலையும் அப்படித்தான் தைத்திர உபநிஷத்தில் பிரதம பிரஷ்னக தித்தீய பிரஷ்னா திருத்தீய பிரஷ்னகா இன்னும் சில புஸ்தகத்தில் பார்த்தா ப்ரபாட்டகா பிரதம பிரபாட்டகா தித்தீயப் பிரபாடகா அப்போ எல்லாம் பேர் ஒன்றும் கவலைப்படாது எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இப்படின்னா சொல்கிறது இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரபாட்டகத்தை பாரு தெரியும் முதல் பிரச்சனைத்த பாருங்கள் என்ன பிரச்சனோ முதல்ல மூணு பிரச்சனை நாலு பிரச்சனைங்கிறாங்க ஒரு பிரச்சனவும் இல்லை பிரனம்னா கேள்வின்னு நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதம பிரச்சனைகா திவித்தீய பிரச்சனைகா நாங்கள்லாம் படிக்கிறபோது இப்படி தான் படித்தோம் ரெண்டாம் பிரச்சனை சொல்லு மூணாம் பிரச்சனை சொல்லு ஆறாம் பிரச்சனை சொல்லு அப்படி தான் சொல்லுவோம் பழக்கமே அப்படி தான் வந்து பிரச்சனைன்னு பிரச்சனை தானே பிரச்சனைன்னு இங்கே நம்ம ஜாஸ்தி உபயோகப்படுத்துறதில்லை இலங்கை தமிழர்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க அது ஒன்றும் பிர இந்த பிரச்சனைங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு தினம் வரும் நம்ம இருக்கட்டும் துவையோர் துவயோர் மது ஜானினா மது பிராமணம்னு மது பிராமணத்தில் துவயோஹோ துவயோஹோ மது இது ரொம்ப இந்த உபனிஷத்தை புரிஞ்சாதான் ஞாபகத்துக்கு வரும் இப்போ தைத்திரிய உபநிஷத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க அதனால் கேட்டதே ஞாபகம் இருக்குமா தெரியாது அப்படி இருந்தப்போ இப்போ எனக்கு வந்து அது சொல்கிறது ஈஸியாக சொல்லிவிட்டேன் நானும் அதெல்லாம் வந்து அன்னமய பிராணமய மனோமயம் அதெல்லாம் சொல்லி ச ஆத் சேகே பம்வித்து ஆனந்த ஆத்மாபுச்சம் பிரதிஷ்ட சச்சாபவத் நிருத்தஞ்ச நிலயனஞ்சி விஞ்ஞானஞ்ச விஞ்ஞானஞ்ச சத்ய அனச்சம் அபவத் அந்த பரமார்த்த சத்தியந்தான் சத்யமாகவும் அனத்தமாகவும் ஆச்சிர்ணம் சத் தத் சத்யமித்தியாச்சே அதுக்கப்புறம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் வந்தது பார்த்துருக்கோம் நம்ம ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குத்தேத்தி நபிபேதி கதாச்ச நேத்தி ஏதகும் ஹவாவன தபதி ஹிமஹகம் சாதுனா கரவம் தன்னை பிரம்மாத்மனா தெரிஞ்சுடாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு நான் புண்ணியம் பண்ணாமல் போனேனேங்கிற துக்கமோ பாவத்தை பண்ணிட்டேனோங்கிற வருத்தமோ அவனை வாட்டாது இந்த ஜான பலத்தினால தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் ஆத்மானம் பலயத்தி அப்படி சொல்லியிருக்க அந்த உபனிஷத்துலாம் அதை பார்த்துட்டோம் இப்போ இங்கே துவயோர் துவயோர் மதுஞானேன்னு சொன்னால் இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தோட சாரம் இதுதான் அதாவது எதுமே இந்த உலகத்தில் சுதந்திரமா இல்லைன்னு சொல்ற எதுவுமே இந்த உலகத்தில் சுதந்திரமா இல்லை புரியறதா இல்லையா பாருங்கள் இந்த உலகத்தில் சன்னியாசிக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா பேர் தான் பேருங்க சன்னியாசிக்கு ஒரு பேர்னா சர்வதந்திர சுதந்திரா அப்படின்னு பேர் மடத்தில் மாட்டின்னு முழிக்காதன்னு நினைச்சேன் சர்வதந்திர ஸ்வதந்திரா சந்யாசிக்கு எப்போவுமே பேர் யாரும் அவரை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால்தான் நாங்களே வந்து ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி பார்த்தா அவர்கிட்ட எதுவும் நம்ம அபிப்பிராயத்தை சொல்கிறதுக்கு தயங்கும் ஏன்னா சன்னியாசிகளுக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சன்னியாசியும் ஞானத்தோடு இருக்கணும் சர்வதந்திர ஸ்வதந்திரா எதுவும் அவங்களை கட்டுப்படுத்தாதுன்னு அர்த்தம் யாரும் எதுவும் அவர்களை கட்டு ஏன்னா அவர்கள் சர்வதந்திர சுதந்திரமான பிரம்மனாக தங்களை உணர்ந்து கொண்டதால் அவர்கள் விவகாரத்திலும் சர்வதந்திர சுதந்திரர்களாக கருதப்படுகிறார்கள் ஒரு ஒரு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா புவனேஸ்வரி கிருபாவதாராம் நவசாலபுரி என்ன நிறைய சொல்ற நவரத்னமணி பூஷித்தானாம் ஜிதேந்திரிய குண கிராம சததம் பிரணவஜவ நிஷ்ணா தானாம் ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ கேட்க அவர் சொல்றாரு புவனேஸ்வரி அவதூத வித்யா பீட்டம் அலங்கு அப்படிலாம் பெருசா சொல்லிவிடுறாரு அதை பார்க்க பார்க்க இதெல்லாம் நம்ம உருவாக்கணும் தோன்று எல்லாம் பண்ணிக்கணுமே இப்படி தினம் சொல்லிகிட்டே இருக்காருன்னா இல்லைன்னா பாருன்னு அர்த்தம் இதெல்லாம் தினம் சொல்லிட்டு இருக்கோம் இதை சத்தியமாக்கிறியா இல்ல நான் நினைச்சுக்கிறேன் அப்படி அவர் அதெல்லாம் இருக்கு நான் என்னோட மனசில் இருக்கிறத சொல்ற பெருசா போட்டு ஆத்ம ஜான சதுர ஏக்க என்ன ஒன்று சொல்லுவார் சொல்லுவார் ஆத்ம ஜான சதுர தான சதுர ஆத்ம ஜான தான சதுரான நல்லதுதான் யாராவது அப்படி வந்து சேரட்ட மது பிராம பிராமணியாபிக் என்னன்னு கேட்டா அத்தியாத்மம் அதிபூதம் அதி தெய்வம் இந்த மூணு இன்டர் அந்யோன்னு ஆசிரியம் எதுவும் சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகையினால ஸ்வதந்திரமா இல்லாததுனால சுதந்திரத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமோ பரதந்திரம் அதான் ஸ்வத சத்தா இல்லை பரத சத்தா ஸ்வத சத்தா கிடையாது இதெல்லாம் நிறைய வார்த்தை உபயோகப்படுத்துறேன்னு நீங்கள் புரிஞ்சுங்க சுயமாக இருப்பு இல்லை எதுக்குமே ஒன்று ஒன்று இன்னொன்னு சார்ந்துதான் இருக்கே தவிர எதுவும் ஸ்வயமாக இருக்கலை கணவனை சார்ந்து மனைவி இருக்கிறார் மனைவியை சார்ந்து கணவன் இருக்கிறான் இருவரையும் சார்ந்து குழந்தைகள் இருக்கின்றன எல்லாம் தெரியுது இல்லையா பெற்றோர்கள் குழந்தைகளை சார்ந்திருக்கிறார்கள் குழந்தைகள் சார்ந்திருக்கணும் அப்படி சார்ந்து இருக்கலாம் கூட சரி அப்படித்தான் விட்டுட்டாங்க எங்கேயா போனோம் அங்க வேற எங்கேயாவது என்ன பண்ணுவான் இது குழந்தைகிட்ட இருக்கிறது உபதிரவமா இருந்ததுன்னா வேற எங்கேயாவது போய் சார்ந்திருப்பார் அப்பவும் சார்ந்திருக்கணும் நிறைய பேர் வந்து இப்ப வந்து சுவாமிஜி ஆசிரமத்தில் நல்லா இருக்கு தட்சிணாமூர்த்தி ஆனந்தமா இருக்கு சார்ந்துதான் இருக்கோம் நல்ல சார்பு தப்பு என்ன சரியா பையங்களை சார்ந்திருக்க முடியாது சாமியாரை சார்ந்திருக்க வேண்டிதான் ஒரு வார்த்தைக்காக சொன்னியில இந்த சாக்குற நம்மளே எல்லாம் தாக்குறாரு உலகத்தில் இருக்கிறதும் அதுதான் அதனால என்ன பிரம்மன் வந்து நிராஸ்ரயம் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றார் பிரபு சாட்சி நிவாசரணம் சுகிரு பிரபவ பிரலயஸ்தானம் நிதானம் கீதையை விடவே முடியல வரும் என்னமோ அப்படி வந்துட்டே இருக்குது கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசம் சுகிரு பிரபவா பிரலயா ஸ்தானம் நிதானம் பீ அவ்யம் பீஜம் உபதிர்ட்டா அனுமந்தா भोक्ता, போக்தா மகேஸ்வரா அங்கேயும் வந்துட்டு போகணும் பரமாத்மேதி சாப்பியுக்தா தேகேஸ்பின் இங்கேயோ கொண்டு போகிறது இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அப்படியே பிரம்மன் மது ஜனானே இன்னா இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இந்த தைத்திரியோபரிஷத்துலேயே வருது இந்த வந்து அதிலோகம் அதிஜோதிஷமதிவித்யமதிப்பிரஜமத்மம் தாமகாசகும்ஹிதா இத்தியா சக்ஷத்தை சம்ஹிதோபாசனையில் பார்த்துருக்கோம் அதேமாதிரி இங்கே பிருகுவல்லே பார்க்குறோம் தமே பிரித்தே பிரித்த ஆோ வா அண்ணம் ஜோதிரப்சு ஜோதிப்பித்தோதிஷா பிரித்த ப்ரிவீ வா அண்ணம் ஆகோ ப்றிவியாதி ஆகே பிளிவீ பிரதி ஆஹ ஜீவன் வந்து இங்க அங்கே உபரிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஜீவன் பிருத்திவியை சார்ந்திருக்கான்னு இந்த இடத்துல மதுங்கிற சப்தத்துக்கு போக்யம்னு அர்த்தம் போக்யம் மதுன்னு சொன்னா மதுன்னா நீங்க ஞாபகம் வச்சு நம்ம ஊர் மது இல்லை மது விளக்கு அப்படின்னா சொல்லிருக்கோம் அது வந்து கல்லுக்கு பேர் மதுன்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் மதுங்கிற வார்த்த சம்ஸ்கிருத பதம் மதுன தேன் அர்த்தம் இந்த இடத்துல மது சப்தத்துக்கு அர்த்தம் போக்கியம் அனுபவிக்கக்கூடிய பதார்த்தம் ஜீவன் உலகத்தை அனுபவிக்கிறான் உலகம் ஜீவனை அனுபவிக்கிறது அக சார்ந்திருக்குன்னு அர்த்தம் இவன் அவன் அனுபவிக்கிறான் இவன் அது போகான் அபுக்தா வயமே வபுக்தா படிக்கிறோம் இல்லையா போகத்தை நான் அனுபவிக்கலை போக என்ன அனுபவிச்சு அது வைராக்கியத்துக்காக சொல்வது இங்கே என்ன அர்த்தம் நாகம் ஸ்வதந்திரஹா அகம் பரதந்திரஹா நான் சார்ந்திருக்கேன் என்ன பண்ணுறது யாரையா ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டி இருக்கே அப்படிங்கிறவங்க இருக்க வேண்டி அவங்களும் என்னென்ன அவங்கள சார்ந்து நம்ம இருக்க வேண்டி இருக்கே அப்படியே அழுதுண்டு இருக்கிறதுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சார்ந்துருப்போம்னு சொல்லலாம் இல்லையா அது வராது அது உங்களுக்கு தெரியாது வீட்டிலேருந்து பாருவோம்ல எல்லாம் உட்கார்ந்து உபன்யாசம் பண்றது நல்லா தான் இருக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கூடவே இருந்து பார்த்தால தெரியும் என்ன சொல்றேன் ஏதோ ஆசிரமத்தில் பன்னெண்டு நாள் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தால் இங்கேயும் அதை ஞாபகப்படுத்துறீங்களா நியாயம் பண்றீங்களே ஆக ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கப்பா துவயோர் துவயோஹோ மதுஜான் துவயோ துவயோனா பரஸ்பரம்னு அர்த்தம் பரஸ்பரம் இதுவும் அதுவும் பரஸ்பரம் பரஸ்பரம் ஒன்று கொன்று நடத்த சொல்ற இல்லையா கிருஷ்ணர் தேவான் பாவயதா மேன தே தேவா பாவயந்துவா நம்ம ஹோமத்துக்காக காத்துட்டு இருக்கான் நம்ம ஹோமத்தை சார்ந்திருக்கான் அவன் நம்ம என்னென்னா அவன்கிட்டருந்து பொருளுக்காக சார்ந்திருக்கும் தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்திரே ஒருவருக்கொருவர் ஊட்டி கொள்ளுங்கள் நிம்மதியாக இருங்கள் அதில் இருக்குது அப்படி இல்லை நான் சொல்கிறேன் சேர்த்து அங்கே ஊட்டி கொள்ளுங்கள் இருக்கான்னு புதுசது பார்க்கக்கூடாது ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்ளுங்கள் சௌக்கியமாயிருக்கும் அப்போ இது சார்ந்து நம்ம எதுலேயும் விலக முடிய முடியாது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எது சார்ந்து இருக்கிறதோ அது சத்தியம் அல்ல விஷயம் சார்புடையது சத்தியமன்று எது பரதந்திரஹா தத்து நித்யா இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை ஆகா அதுக்கு இது சா அது இதை சார்ந்திருக்கு இது அது சார்ந்திருக்கு அப்புறம் ரெண்டுமே உண்மை அல்ல என்ன ஆசிரிதா அந்யோன்ய ஆஸ்ரிதாத் மித்யா ஆகா இந்த வரும் இதில் வந்து அத்தியாத்மம் அதிபூதம் தெய்வம் வேற அத்தியாத்ம்கிறது இந்த சரீரம் இந்த இதில் இந்த சரீரம் இது அதிபூதங்கிறது இந்த பிரபஞ்சம் அதி தெய்வம்ங்கிறது ரெண்டுக்கும் ஒன்று கனெக்ஷன் இருக்குது இப்போ சூரியனுக்கும் கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்குது காதுக்கும் அஸ்வினி தேவர்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது அதனால் தேவதைகளும் ஒன்று சார்ந்திருக்கு அப்புறம் வந்து ஜீவ ஜீவ சார் ஆசிரியம் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்திருக்கான் இன்னொரு ஜீவன் இன்னொரு ஜீவனை குருவை சார்ந்து சிஷ்யன் இருக்கார் சிஷியனை சார்ந்து குரு இருக்கார் கரெக்ட் தானே இல்லை இல்லை மாற்றி சொல்லக்கூடாதுப்பா குரு சிஷ்யமே எப்படி இருக்கு அப்போ குரு சிஷ்யன் சத்தியமாக மிச்சயா சொல்லுங்க அப்போ இன்னும் பண்ணும் ஒத்துக்குதான் வேணும் அதே மாதிரி பகவான் பக்தன் பகவானுக்கு பகவானாக இருக்கணும்னா பக்தன் வேணும் அவருக்கு ஞாபகம் வச்சு இல்லாட்டி அவர் பகவானாக இருக்க முடியாது பக்தனுக்கு நிம்மதி வேணும்னா பகவான் வேணும் அதனால் பகவான் பக்தன் என்ன வேணாம் போடுங்கோ துவைத்தம் அன்யோன்ய ஆசிரித்தம் துவைத்தம் பேதம் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது ஆகவே எதுக்கும் சுயமாக இருக்கும் சக்தி கிடையாது ஆக சுயமாக இருப்பது எதுவோ அதுவே சத்தியம் சுயமாக இருப்பது என்பது பிரம்மம் ஒன்று ஆகவே இதம் சர்வம் பிரம்மைவ இதம் சர்வம் பிரம்மைவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கப்பா ஏக்கத்துவந்தான் வந்து சுதந்திரம் சத்தியம்னு சொல்லியிருக்கு ம் வந்து பரதந்திரம் இப்படி போட்டிருத்தம் பதந்திரம் ச ச ச அது மித்யா அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும் அப்போ சார்ந்திருப்பதற்கு கொடுப்பதா சாராதிருப்பதற்கு கொடுப்பதா அதனால இந்த குரல் பாருங்கள் இந்த குரல் எவ்வளோ வேலை செய்யும் பாருங்கள் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இந்த குரலை என்ன பண்ணுறது அப்படியே தங்கத்தில் எழுதி வைரத்தில் எழுதி வெளியில் வைக்கிறதா இல்லை உள்ளே உள்ள வச்சுக்கிறதா வைக்கிறது இப்போ பாருங்கள் நமக்கு இதனால தான் நான் திருக்குறளை ரொம்ப நேசிக்கிறேன் காரணம் நான் திருக்குறளை வந்து ரொம்ப புரிகிறதுனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுளான மானா பிறப்பை வச்சுட்டு எல்லாம் சொல்கிறது சிந்திக்க முடியுது தியானத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதே மாதிரி மெய்ப்பொருள் காண்பதறிவு சௌரியமாக இருக்குது இதெல்லாம் பத்து குரலுக்குள்ளே வந்து விடுத்தது எல்லாம் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரட்டும் ஓர்த்து உள்ளம் உள்ளதை உணரட்டு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சது ஆகா துவயோர் துவயோர் மதுஜானே பரம்பிரம்ம பிரகாஷிதம் அந்த துவ துவயோர் துவையோர் மதுஜானம் அந்த மது பிராமணம் இருக்கே பரபிரம்மந்தானே சர்வ வியாபகமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு பிரம்மம் ஒன்றுதானே சுதந்திரமாகவும் நிராசிரயமாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அது மாத்திரம் இல்லை திருஷ்ட அது மாத்திரம் இல்லை இன்னொரு உதாரணம் சொல்ற பிருத்திவியாம் உதரே செய்வ யாசிரித்தான் அப்புறம் பித்திவியாம் உதரே செய்வ அனுமானேன அனுமானத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அனுமான வாக்கியங்களாலேயும் சொல்லப்பட்டிருக்கு பிருத்திவியான என்ன பூமியிலையும் ஆகாஷம் இருக்குது உதரேன்னா என்ன உள்ள ஸ்பேஸை பரிசு பண்ணிகிட்டே இருக்கும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு அதில் வந்து வயிற்றுக்குள்ளேயும் உதரேன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் வெளியில் பாக்கிய ஆகாசம் ரெண்டு ஆகாசமும் என்னென்னா ஒரே ஆகாசந்தாப்பா இந்த உபாதி திருஷ்டினால் வித்தியாசமாக தெரிகிறது ஆகையினால யசா ஆகாசா பிரகாஷிதா எங்க பிருத்திவ்யா முதலே செய்வ அனுமானேன லோகேங்கிற வேதத்தில் சொல்லலேது அப்படி சொல்கிறது உண்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் கிருஷ்ணர் அப்படித்தானே கீதையில் பதினஞ்சாம் அத்தியாயத்தில் சொல்கிறார் பாருங்க இந்த என்னது நதத் பாசயத்தே சூரியகா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா எல்லாம் வந்து ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஜெகத்தை எல்லாம் ஒன்று பண்ணுறார் கிருஷ்ணர் நதத் பாசையத்தே சூரியா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவூத்தனாத்தன மனித பிரக்தீரம் எதாநோதிக்காமீத் தான் சய்யாதி வாயுர் வாசையோஸ் ரசனே அதிமச்சா விஷயன் உபசேவெத்ராமந்தம் ஸிதம் வாஜ்ஜீவனச்சுலிம் வாக்குஞானம்விதம் விமூாாா் அனுப்பிச்சி பசியில் ஜானச்சுஷா எதனோ யோகிநயனம் அப்புறம் இது வரும் இதுலம் முஞ்ச நாசயத்தை சூரிய அப்புறம் மமைய அம்சோகே ஜீவூத்தம் எதாதிகேஜா இங்கர்வருத்தம் தேஜ ஜாசையிலந்தமசிச்சா தேஜோ விதி மாமக்கம் அப்புறம் அது தேஜஸ்தாமாவிஷூத்தி தாரமியோஜச பஷாமிச்சோஷதிசர்வா சோமோ ரசாத்மக்க இதே சாப்பாடு தான் உள்ள போய் அகம் வைஷ்வரோ பிராணிநம் தேகமாக பிராணபான எல்லாத்திலே அகம் புட்ட மமைய அகம் பிராணபாலசாம் எண்ணம் சதுர்விதம் போருத்துட்டாஹம் ஹதிசன்விஷ்ட மத்திரும் அப்போஹனஞ்ச எல்லாம் இந்த நாசயத்தை சூரிய டு சர்வெச்சாஹம் ஹதிசன்விஷ்ட்லோகம் வரைக்கம் சர்வம் பிரம்மமமயம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அது அப்போனா கீதையே போருமே சுவாமி தான் போருமே போருமே கீதையோட மகிமை தெரியணுமே அதுக்கெல்லாம் தான் பிருத்திவியாம் உதரே செய்வ யதாக பிரகாஷிதா அடுத்த மந்த் ஸ்லோகத்துக்கு போகலாம் கார்கைக்கு போகலாம் சரி அப்போ அங்கே ஒரு ஒன்று கொன்று போக்கியமாக இருக்குது ஆகா பிருத்திவிக்கு ஜீவன் போக்கியம் ஜீவனுக்கு பிருத்திவிக்கியம் அப்படியே ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி எல்லாம் போக்கிய போக்ய சுதந்திரம் இல்லைங்கிற கருத்தை சொல்லியிருக்கு அதை நான் ஓரளவுக்கு நான் விளக்கி சொல்லியிருக்கேன் இனி அடுத்த ஸ்லோகத்து கார்கைக்கு போனோம் ஜீவாத்மனோர நன்யத்வம் திசம் ஜீவோர சதேவம் ஹிசமஞ்சம் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஈஸ்வரனுக் கிரஹாதேவ பும்சாம் அத்வைத்த வாசனா இறைவனுடைய அருள் இல்லைன்னா இந்த அத்வைதம் சித்திக்காது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ பலம் இல்லை நமக்கு நம்ம சோசிட்டு தெரியும் எவ்வளவு படித்தாலும் இந்த இன்னும் நமக்கு வந்து இந்த துவைத்த புத்தி பலமாக இருக்குங்கிறது தெரியும் ஏதோ விவகாரத்துக்கு இருந்துட்டால் பரவாயில்லை அது சத்தியத்துவம் தான் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இதை விட விசிஷ்டாத்வீதமே நல்லா இருக்குது சைவ சித்தாந்தமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப இது ரொம்ப ரொம்ப பலம் உள்ளது இது அவ்வளவு சுலபமாக மனசில் பதிஞ்சுடுறது இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் விஷயம் நமக்கு அவ்வளவு தூரம் வந்து இந்த பிரதிபந்தம் அவ்வளோ திருடமாக இருக்குது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அத்வைத்த ஜானம் வந்தாச்சுன்னு இப்போ அவர் சொல்ல போகிறார் அமனிபாவம்லாம் சொல்ல போகிறார் அங்கே சொல்லணும் நிறைய இந்த விஷயங்கள்லாம் அத்வைத ஞானம் வந்ததுக்கு பிறகு துவைத்த அனுபவம் ஒரு நாளும் போக சொல்ல போனால் துவைத்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துருந்தால் தானே அத்வைத ஞானத்துக்கு மகிமை அத்வைத்த நிலையில் அத்வைதங்கிறதுலாம் தப்பு அத்வைத நிலைக்கு போயிட்டா துவைதம் காணப்படாது அது வந்து சமாதி அவஸ்தையாக சொல்லப்படுறது அப்படி ஒருத்தன் வந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க யாருக்கு அப்படி சொல்லிக் கொடுப்போம் அத்வைதத்தை சரி ஒருத்தன் சமாதி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்ல சொல்ல அப்படியே கவனமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப ஸ்ரத்தாபக்தியோடு அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க கேட்டுகிட்டே இருக்கிற போது என்ன ஆயிடுச்சு நான் அப்படியே சடனாக அத்வைதத்துக்கு போயிட்டுங்க அத்வைதத்துக்கு போனோடனே அத்வைத சமாதி வந்து விடுத்தோம் அத்வைத சமாதி நிர்ல்ப சமாதினா ஒன்றுதான் விகல்பம் தானே அத்வைத சமாதி நிர்விகல்பமாதி அபேத சமாதி எல்லாம் வந்துடுச்சு அப்புறம் எத்தனை நேரம் இருந்தது அபேத சமாதி அத்வைத சமாதி அப்படியே எத்தனை நேரம் இருக்க முடியும் இப்படியே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீரியஸாக முகூட்சுவாக இருந்து இப்படியே கேட்டணும் அப்படியே உத்து உத்து கேட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்படியே நேடுன்னா அப்படியே ஊற்ற ஊற்று கேட்டுகிட்டே இருக்கோம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்க கேட்க என்ன எடுத்துனா அப்படியே நான் பேசிட்டுருக்கேன் நான் சமாதிகள் இல்லாமல் விவகாரத்தில் பேசிட்டு உங்களுக்கு சமாதி வந்து அப்போ சிஷ்ய குருவுக்கு சந்தேகம் வந்து யார்கிட்ட பேசிட்டுருக்கேன் அப்போ நான் வந்து அத்வைதத்தை சொல்ல சொல்ல சொல்ல நீங்களும் கவனமாக கேட்டு கேட்டு கேட்டு உங்களுக்கு அத்வைத சமாதி வந்து எனக்கு வந்து நான் பேசுறது உங்களுக்கு போகிறதாப்பா அடைய வேண்டியது அடங்கிவிட்டேன் சுவாமி போரும் மாணவிகூடு அதுக்கு தப்பு இல்லை அதனாலதான் சொல்றது அந்த அப்சார்ப்பு வர வர வர நமக்கு அந்த மனசோ ஹெமனி பாவான் சொல்ல போறாரு ரொம்ப அது நம்ம மனசுல வந்து ரொம்ப அழகா சொல்லணும்னா 25 ஃபைவ் பர்சன்ட் துவைத்த விவகாரம் வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்காக சொல்லுவோம் சுவாமி ஏன் நைன்டி பர்சன்ட் இது டென் பர்சன்ட் வச்சுக்கலாமா அப்படின்னா அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் நீங்கள் ஒரு ஒரு போது என்ன பண்ண வேண்டும் மனசில் இது இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு பத்து பர்சன்ட்டோ சௌரியத்தை பொறுத்தது நம்ம ஒரு கோடு போட்டு தான் ஆகணும் துவைத்த விவகாரம் வேணா அத்வைதானே இருக்கலாம் துவைதை எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அது கிருஷ்ணருக்கும் ஜனகருக்கு வேணால் ஒத்துருக்கலாம் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் விவேகி சர்வதா முக்தஹா குர்வத்தோன்னா அதெல்லாம் கீதையில் நிறைய சொல்லும் போது குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருதா அலேப்பவாத இது எங்கே இருக்குன்னு தெரியல இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அதாவது விவேகி சர்வதா முக்தஹா குர்வத்தோ நாஸ்தி கர்த்திருதா அலேப்பவாதம் ஆசிரித்தியம் ஒட்டாத வாதம் அலேப்பவாதம் ஆசிரித்திய ஸ்ரீகிருஷ்ண ஜனக்கோ யதா கிருஷ்ணரும் ஜனகரும் எப்படி பெரிய காரியம் எல்லாம் பண்ணினாங்க ஆனால் அவர்கள் அதனால அவர்கள் ஒட்டவில்லை அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னதுனால சுகருக்கு அவர் சொன்னார் வந்து ஜனகர் வந்து சுகருக்கு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொன்னார் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எதுக்கு சொல்றேன் அத்வைத நிலைக்கு போயிட்டா பேச முடியாதுங்கிறதுலாம் இல்லை அத்வைத ஞானத்தை புரிஞ்சுட்டு பேசித்தான் இன்னொருத்தனுக்கு அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ண முடியும் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் துவைத துவைத அவஸ்தையில தான் அத்வைத ஞானம் நமக்கு தேவை அத்வைதத்தில் அத்வைதானம் நமக்கு தேவையில்லை துவைதம் கண்டினியூ பண்ணணும் அத்வைத ஞானம் நமக்கு இருக்கணும் இப்போ வந்து அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றது எப்பவுமே நகையின் தங்கத்தையும் பார்க்குறோம் நகையின் தங்கத்தையும் பார்க்கற போது நகையும் ஒரே காலத்தில் தெரிகிறது அது வந்து அதாவது விஷமசத்தாவா சமசத்தாவா அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சமசத்தாவா விஷமசத்தாவா கயிறு பாம்பு உதாரணம் இருக்கட்டும் நகையின் தங்கம் உதாரணம் வச்சுக்கோ நகையின் தங்கம் உதாரணம் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டும் தெரிகிறது நகையும் தெரிகிறது தங்கமும் தெரிய நம்ம வந்து கவன நகையில் இருக்கா தங்கத்தில் இருக்கா நம்ம மனசில் இருக்கிற விவேகத்தை பொறுத்துது நமக்கு வந்து இது வந்து ஸ்வர்ணங்கிறது தெரிஞ்சா கூட ஆபரணத்தில் தானே பார்வோம் ஆலுகாஸ் ஜோய் ஆலுகாஸ் போட்டிருக்கேன் அதாவது என்னது போட்டிருக்கா ஒரு விளம்பரம் பார்த்தேன் நீ வந்து பத்தாயிர ரூபாய்க்கு நான் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினியான ஒரு வாட்ச் ஃப்ரீ அப்புறம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினியானா ஒரு செல்ஃபோன் ஃப்ரீ என்ன பகவானுக்கு தான் வெளிச்சம் என்னது எங்கள் எங்கள் நகையில் உங்கள் முகம்ஸ் என்ன என்னமோ உங்கள் முகம் சிவக்குமா என்னமோ போட்டுக்கோ என்ன அது தெம்பு அதனால தான் சிவக்கு அனுபவம் இருக்கு அத்வைத அனுபவம் ஒரே நேரத்தில் இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அத்வைத்தத்தை அத்வைதம் அப்பிரத்தியம் இந்திரிய பிரத்யம் இல்லை அத்வைதம் பிரமாண ஜன்ய ஜானம் உபநிஷத் பிரமாண ஜன்ய ஜானம் அைத ஜஞானம் இந்திய விஷயா துவைத்தையா அந்தரணத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் விஷயமாக இருக்குது துவைத்த விஷயம் இருக்குது ஆஹா அத்வைத ஜானம் உபனிஷத் பிரமாண ஜன்யம் துவைதம் அனுபவம் அதனால தான் அனுபவம் எல்லாமே புயுங்க அது எவ்வளவு தாழ்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி எந்த இடைப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி அனுபவத்தை உணர்றவனை எந்த அனுபவமும் எந்த உயர்ந்த அனுபவமும் சத்தியம் கிடையாது பரவாயில்லை நமக்கு இந்த தாழ்ந்த அனுபவத்தை விட உயர்ந்த அனுபவத்தை விரும்பலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த அனுபவமும் சத்தியம் இல்லைங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும் ஏன்னா அது வந்து சில சமயம் அப்புறம் போயிடுச்சுன்னா அதுயோ அந்த அனுபவம் வரமாட்டேங்கிறது அதுவே கவலை வந்து அன்னைக்கு வந்து அந்த உபனேஷத்து கிளாஸில் பேசிகிட்டே இருக்கும் வந்துது அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ட்ரை பண்ணுற கிடைக்க மாட்டேங்கிறது புதுசாக இன்னொன்று வரும் ஆகினால அதை விட வேறு புது அனுபவம் வரலாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அனுபவத்துக்கு இயங்குகிறோம் பாருங்க சம்சாரமாக இல்லையா இல்லையா ஒரு உயர்ந்த அனுபவத்தை நாம் பெற்று அந்த உயர்ந்த அனுபவம் மீண்டும் வராதா என்று இயங்குவது சம்சாரமாக மோட்சமாக நிறைய பேர் இது இயங்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி அதை காட்டில் எதா இன்னொன்று கிடைக்குமான்னு ஏங்குறாங்க இதெல்லாம் என்ன இதுக்கு பேர் தான் ரசாஸ்வாதம்னு பேர் இதைத்தான் சொல்ல போகிறார் இதெல்லாம் ரசாஸ்வாதம் இதில் போய் சிக்கி நிடுவோம் எங்கெல்லாமோ மாயை விடுமா என்ன நம்மளை எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் அங்கேயும் மாயை விடாமல் துரத்தும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் மாயிலேருந்து நிறைய ஜெயிச்சு வந்துன்ட்ருக்கோம் மேலே மேலே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருப்போம் ஜாகிரதைங்கும் மம மாயா துரத்யா மம மாயா துரத்யா மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியே தேயேவ ஏதாம் மாயாந்தி தரந்தியேவ அப்படி படிக்கணும் அது ஆத்வைத்தமும் அத்வைத்தமும் இடையில் அதை சொல்ல வந்தேன் அதனால் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் நல்லா நினச்சிக்காதீங்கோ அதை நான் அடிக்கடி சொல்வது பழக்கம் அதை எங்கேயும் சொல்ல வேண்டியது தர்மம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு பாரு ஜீவ அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் அதுக்கு சங்கராச்சாரியர் ரொம்ப அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் அதுக்கு அர்த்தம் சொன்னார் அனன்யாஸ் சிந்தையன் தோமாம்னா என் அர்த்தம் எவன் ஒன்றாயிருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறான் ஒரு வியாக்கியானம் தான் இருக்கு எந்த சந்நியாசி அப்படி அர்த்தம் எந்த சந்நியாசி ஆத்ம ஏகத்துவ ஜானத்தோடு இருக்கானோ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது என் அவ்வளவுதான் ஏன் பொறுப்பு அனன்யாச்சி தையோமம் ஏ ஜனப்பாசத்தை தேசம் நித்யாபி நித்யாபியுக்தானாம் தேசாம் அகம் யோக்சேமம் வகாமி நான் பார்த்துக்கிறேன் நஜமா பார்த்து போயிடா சந்தேகப்படுத்தப்படார் பார்த்து வேண்டி போகிறார் வார்த்தை சொல்லிவிட்டார் அவர் காப்பாற்ற அவர் பொறுப்பு காப்பாற்றாட்டி போயிட்டு போகிறார் அவர் மாட்டிப்பார் இப்போ அந்த எதுக்கு சொல்கிறேன் ஜீவாத்மனோஹோ அனன்யத்வம் ஜீவாத்மனோஹோ அனன்யத்வம் அபேதேன பிரசஸ்யத்தை அபேத ஸ்ருத்தியான்னு அர்த்தம் அபேத ஸ்ருத்தியா பிரசஸ்யத்தை ஜீவ ஜீவேதம் கிடையாது அப்படிங்கிறது அபேதஸ்ருத்தினால பிரகாசப்படுத்தப்படுகிறது க்ஷேத்ரா நாம் பதஜே நம எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம் இந்த சம அபேதேன பிரசஸ்ததே வேதத்தில் சொல்லியிருக்கு எங்கெல்லாம் அபேத இந்த உதரமந்தரங்குருத்தே அச தஸ்ய பயம் பவதி அதெல்லாம் வந்து நிந்த துவைதாதி பயம் பவதி அப்படிலாம் சொல்லியிருக்கு அப்புறம் ஞானாத்வம் நிந்தியத்தே எச்ச வேத சாஸ்திரத்தில் ஞானாத்வம் நிந்திக்கப்பட்டிருக்கு அபேதம் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு என்ன சொல்கிறார் உபனிஷத்தில் ஏகத்ம் த்தியர்துதி பண்ணியிருக்கு அர்த்தவாதம்னு சொன்னேன் இல்லையா அர்த்தவாதம்னா புகழ்ந்து பேசல் அர்த்தவாத திவித ஸ்துத்தியர்த்தவாத நிந்தாத்தவாத நம்ம முண்டகோபனிஷத்தில் பார்க்குறோம் கர்மகாண்டத்தை ஆரம்பிக்கிறது கர்மகாண்டத்தை முதல்ல புகழ்ந்து பேசுது ததே தயம் மந்திரேஷு கர்மாணி கவயோஜா நபியன் தானி திரே தாங் பகுதா தான் நியாச்சரம் சத்தியா ஏஷவ் பத்தாஸ் லோக்கே அப்படி சொல்லிவிட்டு எதிரே எந்த மூடா இப்படி புகழ்ந்த அது மந்திரம் அதேத்து கீழ்படு எந்த கர்மா ஸ்தோத்திரம் பண்ணித்தோ அதே கர்மா வளரது ஏதாச்சும் ஏ மூடா அபிநந்த ஜரா மருத்துனர்த்த மறுபடிய அவன் ஜம மரணத்துக்கு ஆளாகிறான்னு சொல்லி அப்ப முண்ட கோபரேஷத்தில் கர்மாவை நிந்த பண்றது எங்கேயாவது பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஆத்மீகத்துவத்தை நிந்த பண்ணி இருக்கா ஒரு ஸ்ருதி காட்ட சொல்லுவோம் எங்கேயாவது இருக்கா ஒரு இடத்துல கூட கிடையாது ஆத்மேகத்வ ஸ்தோத்திரம் தான் இருக்கு இன்னொரு மந்திரம் ஈஷா வாசியம் இதம் சர்வம் எடுத்து ஈஷா வாசியம் இதம் சர்வம் எக்கிஞ்ச ஜகத்தியாம் ஜகத்து அந்த மந்திரம் என்ன சொல்றது இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் புருஷ ஏவேதம் சர்வம் இந்த வாக்கியம் எல்லாம் பிரசஸ்யத்தை அப்புறம் என்ன குருவன் நேவேக கர்மானி கதி இல்லைன்னா கர்மாவை இது புரியல வேலையைவாக பற்றற்று கர்மம் செய் அப்படி சொல்லி விளக்கமாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஆக இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்த வகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி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 ஹரி